பின் முத்து விதான ஒளியும் எடுத்தார் எடுத்தார் இனி ஆபங்களுக்கு சத்தியம் இதெல்லாம் ஒளி ஒளிக்கு அறிவர்கள் இமயமலையிலும் இருந்தவங்க அவங்க திருவாரூர் வந்து இருக்கிறாங்க அவங்க கோலத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கோலமா இருக்காது வித்தக கோலம் இது என்னடாது கோபனம் கூட இல்லை அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறாங்க கழுத்தல் என்ன வெண்தலை மாலை எங்கேயும் சுருகாண்டு இருக்கிற தலையெல்லாம் எடுத்து மாலையா போட்டு ஆனா தீரதிகள் வயிறல்லாம் ஒட்டி இருக்கு அவங்க சாப்பிட்டு இறத்தால சாப்டிருப்பாங்க வீரதிகள் ஏழாம் நூற்றாண்டு பெருமானை பாக்காட்டியும் இந்த பதியத்தால் பார்க்கிறோம் முத்து விதானம் மணிபொன் கவரி முறையாளி பக்தர்களோடு பாவைய சூழ பளிப்பின் பித்தக கோலம் வெண்தலை மாலை விரதிகள் இப்படி போச்சு அந்த பல்ல அத்தன் ஆரூர் ஆதிரை நாடால் அது வண்ணும் அப்படி அந்த விழா போச்சு ஞானதம்தான் எப்படி இருக்கும் எந்தெந்த ஊர்காரங்க வந்தாங்க எல்லாம் பக்கத்து ஊர்காரங்களும் வர்றாங்க இமாச்சலத்திலிருந்து அமெரிக்காவிலிருந்து வர்றவங்களும் எல்லா அன்பரா இருப்பாங்க சிலது உள்ளொன்று வைத்து புறம் பேசும் உறவு இருக்கும் நல்ல தீயோரும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கெடப்பாறும் உள்ள கோயில்ல பார்த்தோம்னா திருச்செந்தூர் கோயில் மாதிரி இருக்கு திருச்செந்தூர்ல என்ன பண்றாங்க இந்த ஆறு நாள அந்த முதனாளே அந்த ஆறு நாளைக்கு முத என்ன பண்ணுவாங்க போய் ஒரு சின்ன ஒரு அந்த கீர்த்தையில வச்சுக்கிற அந்த ஒரு படுக்கை எடுத்துருப்பாங்க துண்டு ஒரு ரெண்டு துண்டு பையன் எடுத்துருப்பாங்க அங்க உள்ள பிரகாரத்துல படுத்துருவாங்க ஆறு நாளும் காலையில போய் கடல்ல குடிக்க வேண்டியது செஞ்சிலாண்டவன் அந்த வளம் பார்க்க வேண்டியது ஆறு நாளும் சாப்பிடவே மாட்டாங்க பட்டி பின் முத்து விதமான அறிவர்கள் இமயமலையும் இருந்தவங்க அவங்க திருவாரூர் வந்துருக்குறாங்க அவங்க கோலத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கோலமா இருக்காது வித்த கோலம் என்னடாது கோமனம் கூட இல்லை அவங்க அதை பற்றி எல்லாம் கோலப்படாத கழுத்தல் என்ன வெண்தலை மாலை எங்கேயும் சுடுகாண்டு இருக்கிற தலையெல்லாம் எடுத்து மாலையா போட்டு ஆனா விரதிகள் வயிறெல்லாம் ஒட்டி இருக்கு அவங்க சாப்பிட்டே இறத்தால கிமு சாப்பிட்டு இருப்பாங்க வீரதீகள் பெருமானை பாக்காட்டியும் இந்த பதியத்தால் பார்க்கிறோம் முத்து விதானம் மணிபொன் கவரி முறையாளி பக்தர்களோடு பாவைய சூழ பளிப்பின் திட்ட கோலம் வெண்தலை மாலை விரதிகள் இவங்க வர இப்படி போச்சா அந்த பல்லக்கு அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணும் அப்படி அந்த விழா போச்சு ஞானசம்பத்திற்கு எப்படி இருக்கும் எந்தெந்த ஊர்காரங்க வந்தாங்கன்னா நீங்க ஒண்ணு எல்லாம் பக்கத்து ஊருக்காரங்களும் வர்றாங்க இமாச்சலத்திலிருந்து அமெரிக்காவிலிருந்து வரணும் எல்லா அன்பரா இருப்பாங்கன்னா சிலது உள்ளொன்று வைத்து புறம் பேசும் உறவு இருக்கும் நால் தோறும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கெடப்பாறும் உள்ள கோயில்ல பார்த்தோம்னா திருச்செந்தூர் கோயிலுமே இருக்கு திருச்செந்தூர்ல என்ன பண்றாங்க இந்த ஆறு நாளும் அந்த முதனாளே அந்த ஆறு நாளைக்கு முதனாலே என்ன பண்றாங்க போய் ஒரு சின்ன ஒரு கீர்த்தையில வச்சுக்கிற அந்த ஒரு பருக்கை எடுத்துட்டு போவாங்க துண்டு ஒரு ரெண்டு துண்டு பையன் எடுத்துட்டு போவாங்க அங்க உள்ள போது பிரகாரத்துல படுத்துருவாங்க ஆறு நாளும் காலையில போய் கடல்ல குளிக்க வேண்டியது செஞ்சிலாண்டவன் அந்த வளம் பார்க்க வேண்டியது ஆறு நாளும் சாப்பிடவே மாட்டாங்க பட்டி பனிரெண்டு மணிக்கு பெருமானுக்கு அபிஷேகமான பால் ஒவ்வொரு டம்ளர் சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் ஒரு டம்ள கிடைக்கும் அந்த அபிஷேகமான பால் தான் சாப்பிடுவாங்க ஆறு நாள் இன்னைக்கு இருக்காங்க இப்படி எல்லாம் சூட அது வண்ணம்னியார் நல்லார் தீயார் என்று ஆறு பட்டினாரீங்க என்னது பெருமான் செஞ்சிலாண்டவன் தனக்கு இருக்கிற பிணி நீங்குவதற்கான சில பேருக்கு எங்கேயும் பார்த்தேன் சார் நாட்டு வைத்தியம் பார்த்துட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்துட்டேன் முருகா நீ தீர்த்தா போற அஞ்சு வருஷம் பாப்பாவுக்கு நாங்களும் பார்த்தா ஒங்கி போச்சு முருகா என்று அப்படி அவர் அவர்களுக்கு இருக்கிற நோய் நீங்குவதற்காக வந்திருப்பாங்க பிணிதான் தீரும் என்று பிற கெடப்பாரும் அப்படி கிடக்கிறது என்ன தன் நிலை மறந்து இருக்கும் போது தூக்கம் வரும்போது மற்ற நேரத்துல என்ன வாயில என்ன பண்ணுவாங்க மணியே பொன்னி மைந்த மனாலா என்பார்கள் மணியே பொன்னி பெருமா பெ அணியானோர் சொல்ல இந்த மறந்து சொல்றார் என்ன தான் பார்த்ததான பார்க்கலையா அதனால அப்படி இருக்கும் இதெல்லாம் இவன் காட்ட முடியாது ஒளியும் ஒளியில ஏன்னா அன்பிட் இவனுக்கு என்ன தெரியும் மக்கு அதனால காட்ட வேண்டாம் இவர் அப்படியே ஆனந்தமா சொல்ற அதை கண்டதே அந்த குழந்தை என்ன பண்ணு அப்படியே பெருமிதத்தோடு பார்த்து அப்படி அந்த வாய் முழுதும் சிரிக்காம ஆனா சிரிக்காம இருக்காமத்து பதிய முடியற வரைக்கும் எங்கே திருப்புவலூர் எல்லையிலே உக்காந்து பேசல நின்று பேசுகிறார் இப்படி எல்லாம் பதியம் தும்பம்மைக்கு ஒரு அடிபர் கொடுத்த பெருமானி எ என்னைக்கு வந்து துன்பம்னா துன்பம் நாள்னா உன்னை வணங்காம இருக்கிறம்பார் வீட்டுல இருந்துட்டு ஆறு வேலையை சாப்பிட்டுட்டு வர பயத்தோடு சாப்பிட்டா அது என்னைக்கு என்ன அன்னைக்கு துன்ப நாள்னு அர்த்தம் படுபட்டியா இருந்தா கூட உன்னை வணங்குற நாள் இன்பம் உண்மை ஏத்தும் நாள்கள் என்பவங்களுக்கு துன்பம்னா உன்னை வணங்காத நாள் தான் இன்பம்னா உன்னை வணங்குற நாள் என்பாரம் இருந்தது பண்பாட்டை அப்படியே கொட்டுது எந்த ஊர்ல எப்படி அணியானூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் திருவாரூர் நம்ம திருவாரூர்ல திருவாதர் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் என்று சொன்னவுடனே ஞான சம்பந்த பெருமை என்ன அந்த வரவேற்க வந்தவர் அங்கிருந்த ஆச்சரியம் சரி திருமேணி திருப்பகரூரில் இருக்கட்டும் இருக்கட்டும் அரியன் திருவாரூர் திருவாரூர் அப்பயே போச்சு எல்லாம் செயற்குளாதால்தான் துண்டிக்க போது அந்த மொழி மாலை சொன்னாராம் அந்த சந்தத்தில் அமைக்கிறார் பதியும் எந்த சந்தமும் அந்த சந்தத்தில் வரலாற்றை அமைக்கிறது எல்லாம் சேக்கிலாறுக்கே இருக்கிற சிறப்புகள் இலக்கிய உலகில் சேர்க்கலாருக்குரிய இடம் என்று ஒருத்தர் என்னன்னா அஞ்சு அல்ல ஐம்பது பிகச்சிரிகளை தான் இலக்கிய உலகில் தேக்கிறாரு முத்து விதானம் படிச்சா என்னமோ அதே மாதிரி சந்தான் அம்மொழி மாலை செந்தமிழ் கேளா அணி செம்பை இப்படி நாவுக்கிறது அந்த முத்து விதானம் அணிவொர்க்கி முறையாளி என்ற அந்த பதியத்தை அப்படியே காதல கேட்ட உடனே என்ன செய்தாராம் மை மலர் கண்ட தண்டர் விரானார் மகனாரும் ஞானசம்பந்தரும் கொய் மலர் வாவி தென் திருவாரூர் கும்பிட்டு உம் உடன் மந்திங்குடன் அமர்வேன் என்று உரை செய்யா உடனே சொன்னார் மன்னிக்கணும் மன்னிக்கணும் தாங்கள் திருப்புகளில எழுந்தரு அங்க இருக்கட்டும் முருகநாயர் மடத்துல அரியன் திருவாரூர் சென்று அப்படி தூண்டிருக்கு தான் திருவாரூர் போறாரு அவ்வளவு பெற்ற எனவே திருவாரூர் சென்று வர இவர உடனே மாமதிலாரூர் மன்னரை அங்கு வனங்க தாமரைர் நாதர் தான் ஏக நாமரு சொல்லின் நாதர் ஆர்வத்தோடு குக்கார் பூ மலர் வாசத்தன் பனை சூடும் புகரூரில் இப்ப அவருங்க அந்த எல்லையிலிருந்து ஊர்ல இருந்து திருவாரூர் போட்டார் இவர் முருகநாயனார் ஆஹ் வரணும் நம்ம திருமணத்துல எழுந்திரணும் அப்படின்னார் உம் சிவ சிவ அப்படின்னு அல்லவா எல்லாம் முருகநாயனார் அடியவர் திருநாவுக்கரசு எல்லாம் சேர்ந்து இப்போ திருப்போலூர் வந்தாரலாம் ஏன்னா இந்த இனிமே அந்த வரலாறு சொல்ல மாட்டாங்க ஏன் ஞானசம்பந்தர் வரலாற்றில் காண்க திருவாரூர் போய் என்ன சார் செய்தார் வரலாற்று வெள்ளித்திரையில் காண்கொள்ள மாட்டார் இங்கதான் அதனால் இப்ப எங்க போனார் திருப்போலூர் போனார் அத்திருமூதூர் மேபிவுக்கரசுந்தம் சித்தம் நிறைந்தே அன்பு தெவிட்டும் தெளிவெல்லம் கண்மை பணிவுற்றூருக்கு மடத்துக்கு போகல பெருமான் திருக்கோவிலுக்கு போய் வணங்கித்தான் பிறகு போவாங்க நேர திருப்பூரூர் தான் தேவர் பிரானை தென்பகலூர் மன்னிய தேனை பாவியல் மாலை செந்தமிழ் பாடி பறிவோடு மேலந்தோறும் பற்றியில இங்கேயும் காலந்தோறும் வழிபாடு செய்கிறார் அப்ப திருப்புகளூர்லயும் விடாமல் அந்த ஆறு காலம் வழிபாடு செய்கிறேன் கொஞ்ச நாள் தங்க போறார் தங்க போற மீண்டும் நான் ஞானசம்பந்தர் வர்ற வரைக்கும் இங்க இருப்பார் அதனால செந்தமிழ் பாடி பறிவோடு மேவிய காலந்தோறும் விருப்பில் கும்பிட்டு திருப்பணி செய்தங்க உரைகின்ற திருப்பூரூர்ல அந்த முருகநாயனத்தில் தங்குற என்ன பணி காலங்கள்தோறும் கோயிலுக்கு போய் வணங்குவது எஞ்சிய நேரத்துல என்ன செய்வா அப்படின்னாருங்களா உழவாட திருப்பணி உழவாட திருப்பணி ஆகவே ஒன்று கை திருப்பணி இன்னொன்று மெய்த் திருப்பணி கோவில் அவ்வளவுதான் அவங்களுக்கு இரண்டு இடம் தெரியும் வேற எதுவும் தெரியாது இவ்வாறாக திருப்போலூரில் நாவுக்கரசர் பெருமான் அங்கே இனிதாக எழுந்தபடி இருக்கிறார் முருகன் அவருடைய திருமணத்துல நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் அடியவரோடு கூட உழவார பணியும் செய்து காலங்கள்தோறும் பெருமானை வணங்கி இருக்கிறார் இவர் இங்க இங்க பாருங்க திருநாவுக்கரசர்ல அதெல்லாம் சொல்லவங்கல ஏ இது நாவக்கரத்தில் வரலாறார் அதனால மெய்ப்பொருள் ஞானம் பெற்றவர் வேணு புறத்தங்கள் பொற்பொறி முன்னோர் மார்பெரும் வந்தார் எனவே ஞானசம்பந்த வந்து விட்டா அப்படி அவ்வளவு கூடியது பொருள் வரக்கூடாது பிள்ளையார் எழுந்தருள பெருவிருப்பால் வாகிசர் உள்ள மகிழ்ந்த உடன் உடன் உறையுனாளின்கலரார் சிறு தொண்டர் அவர் வந்துட்டாரு அவர் மற்றவர் எழுந்தருட எண்ணரும் கூட வேணாம் சம்பந்த கல்யாணத்துல அங்க போக போது ஒரு விரவு கட்ட தூக்கிட்டு போனா பரவாயில்ல ஏன்னா அவர் எல்லாரையும் உள்ள அழிஞ்சிட்டு தான் ஐயா ரெண்டு விரவு தூக்கிட்டு வந்தேன் நம்ம இதுக்கு அடுப்புக்கு அப்பெல்லாம் கிடையாது விரவு கேட்டதான் அந்த கோபா கைலாய் தாம் எழுந்தருடினார் எல்லோருமாக முருகநாயனார் மடத்துல இருக்கிறாராம் அப்பொழுது பாங்கில் வரும் சீரடியார் பலரும் உடன் பயில்கேன்மி நீங்கரிய திருத்தொண்டின் நிலையுணர்ந்து திகழ்கின்றார் திருப்பதிகச் செழுந்தவளின் திறம்போட்டி மயில் புற்று பொறுப்பறையின் மடப்பாவை திருப்புடைய திருத்தொண்டர் பெருமையனை விரித்துறை தங்கு ஒரு படுத்துறைவின் பயன்பெற்றோடு பெருமான் சிறுளையும் அந்த அடிமை சிறுவன் பேசுவாங்க அப்படின்னு பேசுவாங்க அதான் அடியோடு கேள்வி அது போல ஒரு புலவரம் இன்னொரு புலவரம் ஏற்பட்டால் புலமின் நிலைமையே தான் பேசுவாங்க அப்படின்னு இருந்ததாக கேள்வி ஒரு காலத்துல போயிட்டு உலகின் புறக்கண்டு கட்டறிந்தார் ஒரே தெரியணும் தாம் இன்புறுதலாவது யாரு பிறர் இன்புறுத்தலாவது யாது அதுக்கு ஒரு ஆள் தான் வேற யாருமே தாம என்ன இன்புறு காபி குடுத்தா நீங்குறோம் என்ன நம்ம அழகா சுகர் அதிகமா அதிகமா போடாம சுகர் அதிகமா போடாம இருக்கிறதா இப்ப அழகுன்னு அர்த்தம் ஆமா ஏன்னா எல்லாரும் சுகரா போட்டுது அழகா படமே ரொம்ப சூடும் இல்லாம இன்னொரு டம்ளர கூடிய அப்படின்னு ஆத்தாமலும் அல்லது சில்லுன்னு போகாமலும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் கூட வந்தது இன்புருகுறோம் நாம இன்புருவாங்களா அல்ல காப்பி ஆத்து காப்பிய நேரம் ஆகணும் மிகுந்தா காப்பி ஆத்து காம் இப்படி இப்படி எல்லாம் மற்ற என்ன தெரியாது அழகான தாம் இன்புறுதலாவது அவர் படித்தவன் முதல் அவன் என்ன இன்படிக்கு இன்புறுறான் ஒழிக்க நிகழ்வின் கண் நிகழ்வுன நடைமுறையில் சொற்பொரு சுவை நுகர்வான் இந்த சொல்லாட்சியும் அதுல கொல்லப்பட்டிருக்கிற பொருள் அமைப்பும் ரெண்டையும் கண்டிருந்தான் சொற்பொருள்களின் சுவை நுகர்வான் அப்புறம் என்னது நிகழ்வன் சொற்பொருள்களின் சுவை உணர்வானும் அவர் வேற என்ன தெரியல நிகழ்வின்கண் சொற்பொருகளின் சுவை நுகர்வான்கள் உடனுக்கு உடனே உடனே என்ப என்னன்னு கேட்டாரு அந்த பொள்ளாட்சியும் அந்த பொருளும் அடார அடார ஒரு தரம் இல்லையா படிக்க படிக்க அப்படியே இருக்கும் நவிழ்துறும் நூல் நயம் போலும் அவரு பாருங்க நவிழ்துறும் நூறு நயம் போடுங்கள் அந்த நயமாவது எது சொல்லாட்சி காரணம் இன்னொன்று பொருள் திறன் காரணம் ரெண்டு சொற்போர்களின் சுய நுகர்வானும் அது மட்டுமல்ல புகழ் பொருள் பூசை பெறுதலான் ஆமா நீங்க அந்த மாதிரி சொல்லை விரித்து பொருள் சொல்லும் போது புகழ் பாடம் கேட்டா எங்க ஐயா கிட்ட கேட்கணியா சொல்ல அப்படின்னு பேராதிரி உரையா இருக்கட்டும் எளம்பரம் ஒரையா இருக்கட்டும் எங்க ஐயாட்டில் அந்த புகழ் அந்த காலத்துல இப்ப கவர்மெண்ட் பணம் கொடுக்குது அப்ப அப்படி இல்ல நல்ல படிச்சவனுக்கு படிக்காதவன் பொருள் கொடுத்து பாடம் கேட்டுவான் அதனால பொருளானும் புகழ் பொருள் பூசை தன்னை மறந்து என்ன பண்ணுவான் ஐயா கால கண்ட வத்திக்குவாங்க கந்த வத்தி ஏன் என்னமோ இவர் காலத்தை விட்டாவதா பொருளா நமக்கு அறிவிப்பாங்க இப்படி புகழ் பொருள் பூசை பெறுதல் ஆனும் அப்ப தாம் என்னது நிகழ்வென்கள் சொற்பொருள்களின் சுவை நுகர்வானும் புகழ் பொருள் பூசை பெறுதலான் இது நடைமுறையில உடனுக்கு எதிர்வென்கள் இம்மை பயன் மறுமையில் அறம் வீடு பயர்த்தலானும் நல்ல அற வீடு பேரும் கிடைக்கும் இவ்வாற்றான் தாம் என் என்று எழுதினாரே தாம் என் குரு என்று இது தாம் இன்புறுவது உலகின்புறுவது என்னங்காரை தலைப்பெய்து அறியாதன அறியப்பட்டேன் ஐயா போனையா பல செய்தியா சிக்கலான செய்தி புட்டு புட்டு இம்மிக்காரை தலை பெய்து அறியாதன அறியப்பட்டேன் என்றும் அப்புறம் நரையிலேமாயேன் என ஆண்டு பலவாக நரையிலவாகுதல் யான்காயிரம் மாண்டையன் மனைவி மக்களுடன் எழுப்பினர் அவர் என்ன யான்கண்டனின் இளையரும் வேந்தனும் அல்லவிசியான் காக்கும் அதன் தலை ஆண்டவிந்தலங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் கூறி வாழும் ஊர் நல்ல பெரிய அறிஞரல் இருக்கிற ஊராக அதனால எதிர்மின்கண் இது அறமீடு பயத்தினாலும் பிற விண் குருத்தலாவது மிக்க தலை பெய்து அறியாதன அறியப்பட்டேம் என்றும் ஆண்டு படவாக நறையிலேயே என்றும் எழுதினார் இது குரலுக்கு ரெண்டே ஒன்றரை பரிமேலுரை படிக்காம இந்த செய்தியை தந்தா ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் நானே தரேன் எதுங்க பாப்போம் உங்க குழமையா சும்மா வெற்றி தருமா எதுக்கு உரை இருக்கிறத படிங்கப்பா படிச்சா போதும் அதை விளையாங்கன்னு சொல்ல ஒரே வேணாம் உடன் உறவின் பயன்பெற்றா இந்த உடல் உறவுன்னா ஒரு அடியவரை அடியவரை இருந்தா என்ன செய்வாங்க சரி இப்ப அறிஞர் அறிஞர் இருந்தா எப்ப செய்வாங்கன்னு சொல்லியாச்சு இப்ப அருளாளர்ல எப்படி செய்வார் அதுக்கு என்ன பண்றது நேரில் திருவாசகத்து கிடைக்கிறோம் அது கைலாயத்தில் கிடைக்கிறோம் அதிலும் திருவாசகத்து கிடைக்கிறோம் கைலாயத்தை நினைச்சு பாக்கிறாரு சிரிப்பார் கடிப்பார் தேடிப்பார் உடனுடையின் பயனுக்கு சிரிப்பார் கழிப்பார் அதுல வேற சிரிப்பது வேற கழிப்பது வேறான் என்ன அப்ப ரெண்டும் ஒண்ணுதான் ஏன் எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான் அவ்வளவுதான் என்ன பிறகு எங்கிட்ட இருப்பதெல்லாம் அறிவிந்தாமையும் புத்திகட்டதன ஒண்ணுதான் சிரித்தல் வாயுக்கு சிரித்தல் கழித்தல் மனத்தாக்கணி ஏள்ள கழித்தலும் காணமெழுதலும் கண்டுக்கில் காமத்திற்கு உண்டு திருக்குறளே ஒரே உள்ளத்தலை மட்டும் மகிழ்ச்சிப்படுவது கழித்தல் கழித்து கலந்தது ஒரு காதல் கட்சி ஊடு அதனால தங்கள் கடிதம் கண்டு கழித்தேன்னு மகிழ்ந்தேன்னு தங்கள் கடிதம் கண்டுத்தேன்னு மண்ணுனால நல்லவேளை எழுதல இல்ல என்ன பாருங்க அதுக்குள்ள நான் போடணும் தங்கள் கடிதம் கண்டு சிரித்தேங்கிற அளவுக்கு நாடு வர்றதுக்குள்ள போயிடலாம் சிரிப்பார் உடனுறவின் பயன் கழிப்பார் அதான் தேனித்தது ஆமா சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் அது தனித்த நில அப்புறம் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் ஐயா நினச்சேன் அடி போற்றி அடிபோற்றி அடி அடிபோற்றி, அடி போற்றி போற்றி நேயத்தே நின்ற நிமதம் அடிபோற்றி போற்றி இப்படி திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விழிப்பார் விச்சுவார் என்ன அருமையா என்ன அருமையா திரண்டு திரண்டு உன் திரு வார்த்தை விரிப்பார் அப்புறம் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தழிப்பார் மாலை நேரம் ஆயிட்டு அது போல கால இருந்து அருமையாக அனுஷ்டானம் செய்து அருமையாக திருவையில் தெளித்து அது அது தனியா இருக்கணும் தரிப்பார் திருநாமம் திருநாமம் அஞ்சழுத்தும் செப்பாராக லெக்ஸன் பார்க்க வேணா திருநாமம் அஞ்சழுத்தும் செப்பாராக அதான் தத்தம் மதங்களை அவைகளாக அழுத்தி வளர்ந்திருக்க வேடிக்கையா சொன்னாங்க நமக்கு வேடிக்கையா திருநாம்தானா வருங்கா திருநாமம் நாம சிவாயம் என்றெழுவார்க்கு இரு விசுந்திருக்கலாமே நிறைய திருநாம வைங்களுக்கு எனவே வெவ்வேன் திருநாமம் தரிப்பார் தரித்தல்னா மனதால் எண்டு தான் மனதால் என்ன மானதம் உரை மந்தம் மூன்று முறையில் ஜவம் பண்றதுங்க அது மானதம் மனதுக்குள்ளேயே இப்படி லா இருப்பார்களே நான் இங்க இருக்கிறேன் இங்க உட்காந்து திருப்பெருந்தூர்ல இருக்கிறேன் நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ பொன்னம்பலத்தாலும் தலைவா என்ற பயன்பெற்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒன்னு உரை வேணாம் லட்சியங்கள் இருக்காதுதான் நேர திருவார்த்தை தான் திரிப்பா கழிப்பா தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்து விரிப்பார் ஆகவேதான் இதுபோல நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் நாவக்கருத்தரும் திருப்போலூர்ல சிறுத்தொண்டர் என்ன நீலக்கர் என்ன முருகநாயனார் என்ன உடனுற்றார் அந்நாளில் தமக்கேற்ற திருத்தொண்டின் நெறியாற்ற மின்னாசடையல் மேவுபதியனை பலவும் முன்னாகச் சென்றேத்தி முதல் வந்தால் தொழுகிமாடம் பூம்பகலூர் தொழுதண்டார் புரியுங்களா ஏற்ற திருத்தொண்டின் நெறியாற்ற என்ன பாடும் பணியே பணியாய் திருத்தொண்டு கையில உழவாரம் பெருமானுக்கு பாடும் பணியே பணி உழவாரம் பாடுவது இப்படியாக அந்த தம்முடைய திருத்தொண்டினுடைய நெறிப்பவர்கள் அந்த ஆம் திருத்தொண்டுக்காக சென்றதான் மேவு பதியும் முன்னாக சென்றே தீ அருமையான குறிப்பு ஏன் என்ன முன்னாக சென்றே மந்த சிகையிலே பின்னே வர இவர் முன்னாக சென்ற ஏன்னா இரண்டு பேர் ஒருங்கு வருதல் நாகரிகம் அல்ல அவர் அழகும் அல்ல முன்னாக சென்றே முதல் வந்தார் தொடுவதற்கு பொன்னாரும் மணிமாடம் பூம்புகலூர் தொழுத திருநீலனக்கடிகள் சிறுத்தொண்டர் முருகனார் பெருநீர்மை அடியார்கள் பிறரும் விடை கொண்டேக எல்லாரும் அது என்ன அவர்லாம் அக்கப்பக்கத்திலிருந்தவங்க அவங்க எல்லாம் அடியேன் வருகிறோம் என்று சொல்லி உங்க திருவருள் எப்பொழுது இருக்கணும் திருவருள் திருவருள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஞானபு மட்டும் இவரோடவே மனத்துடைய பிள்ளை யாருடன் அரசும் ஒரு நீர்மை மனத்துடைய என்ன ஒரு நீர்மை அது ஒரு பக்கம் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முறை நீங்கள் செல்ல நானும் உடன் வருகிறேன் என்று அந்த ஒரு நீர்மை அடிய தலையாத்திரை நாவுக்கரசு அடியுறீர் இல்ல அவர் வந்து சிக்கலுக்கு போலாமனு இல்ல ஏன் திருச்செங்காடு போலாமே என்று அப்படி இல்ல நாவுக்கரசைய திருவுள்ளம் எந்தெந்த பதியில வணங்க நினைக்கிறதோ அது உடைய ஆமா எனவே அந்த ஒரு நீர் மி மனத்துடைய பிள்ளை யாருடன் அரசும் இவ்வரு நீர் தஞ்சை கரத்தார் திரும்பர் வணங்கினார் காரணம் என்னன்னா மூன்று தலையாத்திரையில மூன்று முறை சந்தித்ததுல இந்த இரண்டாவது தலையாத்திரை தான் ரொம்ப பயனுடைய தலையாத்திர நமக்கெல்லாம் என்ன முதல் முறை வந்து தானும் சீகால இருந்துட்டு போயிட்டாங்க திருப்பந்தூர்ல பாடி நாடு எப்படி சொன்னீங்க என்ன என்றெல்லாம் முக்கிய அவரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாங்க அப்ப தெரியுமில்ல இவர் வந்து எங்க போயிட்டு வந்திருக்கிறார் தொண்டை நாடு போயிட்டு வந்திருக்கிறார் நம்ம திருப்பூர் நாவு கத்தார் ஞான சம்பந்தர் பாண்டி சென்று சமூகமயத்தை வெற்றி பெற செய்து வந்திருக்காரு அவரு வந்த போது இப்ப இவர் என்ன அடியன் பாண்டி நாடு என்று இவர் போறார் யாரு நம்ம அவர் அடியன் தொண்டை நாடு பாக்கியிற்கு போயிட்டு வர ஆறாம் தல யாத்திரை அது முடிந்து வருகிறார் நேர அதுதான் நான் டிபி அது ஆறாம் ஆறாவது தல தான் டிபி பாய்ந்து பாய்ந்து பாயிட்டு பாயிட்டு ஏன் திருவத்தூர் நேரா அப்படி போடுறது கன்றாப்பூர் அதுதான் திருவற்றியூர் இதோ வந்து எங்க மயிலாப்பூர் மயிலாப்பூர்ல இருந்து நேர தில்லை தில்லையிலிருந்து சீர்காழி ஆமா உடனே வயசு பதினாறு கல்யாணத்துக்கு போறாங்க சிவ சிவ அப்படின்னு ஆகவே தொண்டை நாட்டு யாத்திரை பிபிங்களா இவர் பாண்டி நாட்டு யாத்திரை இப்படி எல்லாம் பரிமாறி ரொம்ப அருமை அதனால் இப்ப செங்கு முல முல மலர் பாவி திருக்கடைவு திருக்கடவுன்னால திருநீலனக்கடிகள் திரு தொண்டர் முருகன் அவங்க எல்லாம் போக இவர் திரு அம்பர்வன் இங்கினார் நான் தான் சொன்னேன் என்ன சொன்ன நமக்கு நேரம் இல்ல இருந்த என்ன பண்ணணும் கேட்டா ஒன்னு நாவுக்கரசர்லயோ அல்லது ஞான சம்பந்தோயோ என்ன செய்யணும்னு கேட்டா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வழிபட்ட அந்த திருப்பதியில் இருப்பாரு அதுக்குரிய பதியங்களை சேர்ந்தே திருமுறை முன்ன ஒரே குறை காண ஏன்னா ஒரே நேரத்துல இரண்டு பேருடைய அனுபவம் எப்படி இருக்குதான் சொன்ன நம்ம கிருஷ்ணன் இருக்கிருஷ்ணன் கலெக்டர் ஐய சார் ஐயா வேற எங்கயும் வேணா வேறூர்ல வச்சுருவோம் நீங்க சொல்லுங்க ரெண்டு பேரும் சந்தித்த போது ஒரே திருத்தலத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து பாருறாங்க திருமணியும் இதுவரைக்கும் செய்யவே இல்லை இதெல்லாம் வரும்போது ஆசை வருது எனவே